प्रपन्न िजाताय तोत्रेत्रणये ज्ञान मुद्रा कृष्णा गीतामृतदुहे नम ब्राण क्षत्रि विशा शूद्राण परमाणि प्रविभक्ता स्वभा प्रभव भगवान्ीकृष्णर् वर्णय पेयर அவர்களுடைய குணங்களையும் கர்மங்களையும் இங்கே உபதேசம் பண்ணுகிறார் ஆக சமூகத்தில் மனிதர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படி மரபணுக்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த காலத்தில் இந்த ஒரு கோணத்தில் சிந்திக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இது ரெலவெண்டாக பெரும்பாலானவர்களால் கருதப்படுறது கிடையாது இது மனிதர்களுக்குள்ள வேற்றுமை உணர்ச்சிகளை அதிகமாக உண்டு பண்ணுகிறது என்று கருதி பலர் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றதோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கத்தான் வாழும் நாலாவது அத்தியாயத்திலேயே பகவான் சொன்னார் பதிமூணாவது ஸ்லோகத்தில் சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகஷஹா அப்படின்னு நான்கு வர்ணங்களை நான் படைத்திருக்கிறேன் வர்ணம்னா தொழில் குழுன்னு அர்த்தம் அதை வந்து பிறப்பின் அடிப்படையில் வச்சா அதுக்கு தரம் கூடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுல சில உண்மைகளும் இருக்கிறது என்று நிரூபிக்கப்படவும் செய்கிறது ஆனாலும் சமூகத்தில் வேற்றுமை உணர்ச்சிகள் இருக்கிறதுனால அரசாங்கம் அதையெல்லாம் இப்பொழுது நிராகரித்திருந்தாலும் இன்னும் பல குழப்பங்கள் அதுல இருக்கத்தான் இருக்கிறது அதை பற்றி நாம இப்ப இங்க விரிவா பார்க்க போறதில்லை ஆனா இங்க என்ன சொல்லுகிறார் பகவான் அப்படிங்கறத நம்ம ஆப்ஜெக்டிவா பார்க்கணும் ஓப்பன் மைண்டோட பார்க்கணும் இதை ஏதாவது மனசுல நம்ம ஒரு விதமான தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் படிக்கக்கூடாது பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் பரந்தப்பாங்கிறது அர்ஜுனனை பார்த்து சொல்றார் எதிரிகளை வாட்டி எடுக்கக்கூடிய அர்ஜுனா பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்ரர்கள் என்று சமூகத்திலே நான்கு தொழிற்குழுக்கள் பொதுவாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றன சுவாவ பிரபவைஹி அவரவர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு பிரபவைஹி குணைகி கர்மாணி பிரவிபக்தானி செயல்களெல்லாம் வகுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களால் அப்படின்னு அர்த்தம் எல்லோருக்கும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் தமிழில் வந்து அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இந்த சொற்களை எல்லாம் நாம ரொம்ப ஆழமா தப்பா நினைச்சுக்க கூடாது இந்த சொல் தாழ்ந்த சொல் இந்த சொல் உயர்ந்த சொல் என்று நாம கற்பனை செய்து சமூகத்துல தவறான எண்ணங்களை எல்லாம் நாம வளர்த்து கொள்ள கூடாது ஆஹ் அவர்களுக்கெல்லாம் செயல்களெல்லாம் வகுத்து பிரித்து கொடுக்கப்பட்டு கர்மானி பிரவிபக்தானி சபாவ பிரப வயிர் குணை பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய இயல்புகள் குணங்கள் அதை பொறுத்து கொடுக்க சுவம் மேலோங்கி ரஜஸ் அடுத்தபடியாக அதற்கு இருக்கிறவன் பிராமணன் கத்திரியன் என்பவன் முதல்ல ரஜஸ்ஸு அப்புறம் சத்வம் அப்புறம் தமஸு வைசியன் கிரவன் முதல்ல ரஜஸ்ஸு அப்புறம் தமசு அப்புறம் சத்துவம் சூத்ரன் கிரவன் முதல்ல தமஸு அடுத்தது ரஜஸ்ஸு அடுத்தது சத்துவம் இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக பகுத்தறியப்படுகிறது குணங்களால பிரபவைஹி குணைஹி கர்மானி பிரவிபக்தானி அக சமூகத்திலே தொழிற்குழுக்கள் சமூகத்தினுடைய அமைதியை முன்னிட்டு வகுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களால் என்று பொருள் ஆக இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இதுதான் பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப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 7, 7, பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று 1, ஒன்று 2, 2. என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்